प्रपन्न पारिजाताय कृष्णाय काये बुद्ध्या कर्म ிாத்தய संगं கிருஷ்ணா நம கா श्री कृष्णर இந்த ஸ்லோகத்திலையும் கர்மயோகத்தினுடைய தன்மையைத்தான் உபதேசம் பண்ணுறார் காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியை ரப்பி யோகினகா கர்ம குர்வந்தி கர்மயோகிகளெல்லாம் அதாவது சரியான பாவனையோடு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்கிறார்கள் யோகினகா கர்ம குருவந்தி எப்படி செயல் கேவலை இந்திரியை இறப்பின்னு இருக்குது ஸ்லோகத்தில் அந்த கேவலைகிங்கிறத எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் அதாவது கேவலங்கிற அந்த சப்தத்துக்கு ஒன்லினு அர்த்தம் ஓன்லி ஃபார் காடு அதாவது கடவுளுக்காகத்தான் செய்கிறேன் கடவுளுடைய கட்டளைக்காகத்தான் செய்கிறேன் என்னுடைய சுயநலத்துக்காக செய்யலை நான் மாத்திரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யலை சமூகம் நல்லா இருக்கணும்னு நம்ம செஞ்சோமானால் நமக்கும் அதில் பயன் இருக்குது பொது நலத்தில் சுயநலம் அடங்குகிறது ஆனால் சுயநலத்துல பொதுநலம் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் காயேன அப்படின்னு சொன்னா கேவலேன காயேன அதாவது இந்த உடம்பை நான் எதுக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னு கேட்டால் பகவானுடைய கைங்கரியத்துக்கு தான் பயன்படுத்துறேன் அது என்னுடைய குடும்ப கடமையா இருந்தாலும் சரி என்னுடைய உடம்புக்கே நான் செய்யக்கூடிய கடமையா இருந்தாலும் கூட என் உடம்பை காப்பாற்றுறது கூட பகவானுக்காக தான் காப்பாத்துறேன் பகவான் தான் சொல்றார் உன்னோட உடம்பை நீ காப்பாற்றிக்கணும் அது என்னுடைய கட்டளைங்கிறார் உன் உடம்பை நீ நல்லா வச்சுக்கணுங்கிறது என்னுடைய உபதேசம் அப்படிங்கிறார் உன் மனசை நல்லா வச்சுக்கணுங்கிறது என்னுடைய உபதேசம்னு பகவான் சொல்கிறார் அப்படி எடுத்துக்கொள்ளணும் ஆக இந்த உடம்பு பகவான் கொடுத்தது இந்த உடம்பை காப்பாற்ற பொறுப்பையும் பகவான் எனக்கு கொடுத்துருக்கார் அதனால இந்த உடம்பை நான் காப்பாற்றித்தான் ஆகணும் ஆக உடம்பால் கர்மம் பண்ணுறது கோவிலை பிரதணம் பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது சுவாமியினுடைய துணிகளை எல்லாம் துவய்க்கிறது இந்த மாதிரி எத்தனையோ பணிகள் இருக்கு சமூகத்திலையும் பல சேவைகளை செஞ்சாலும் அதை ஈஸ்வரனும் நினைச்சு கொண்டும் செய்யலாம் ஆக உடம்பால நான் பண்றேன் யோகிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் அவர்களுடைய உடம்பால ஈஸ்வரனுக்காகவே கர்மா பண்ணுகிறார்கள் மனசா எண்ணங்களெல்லாம் பகவான் சொன்ன முறைப்படி தான் இருக்கு தாட்ஸ் எல்லாமே ஈஸ்வரனுடைய ஆக்ஞப்படி தான் நடக்கிறது எண்ணங்களே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் புத்தியா நான் எதை படித்தாலும் எந்த சாஸ்திரத்தை அறிஞ்சின்றாலும் அது ஈஸ்வரனுக்காக தான் படிக்கிறேன் என்னுடைய நன்மைக்கும் சமூகத்தினுடைய நன்மைக்காகவும் தான் நான் படிக்கிறேன் முக்கியமாக ஈஸ்வரனுடைய கட்டளை அப்படின்னு படிக்கிறேன் புத்தி புத்தினால பண்ணக்கூடிய கர்மாக்கள் படிக்கிறதெல்லாம் புத்தியினால பண்ணக்கூடியது தானே தியானம் பண்ணுறதெல்லாம் மனசால பண்ணக்கூடியது எண்ண்குடைய எண்ணங்கள் எல்லாம் மனசால பண்றது அப்புறம் இந்திரிய இரப்பி ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களாலேயும் பண்ணக்கூடியதெல்லாம் எல்லாத்திலையும் நீங்கள் சேர்த்துக்கணும் இதெல்லாம் ஈஸ்வரனுக்காக பண்ணுறேன் எனக்காக பண்ணலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மனசில் வச்சுக்கணும்னு ஆதிசங்கரர் இதுக்கு விளக்கம் சொல்கிறார் இந்த கேவலைஹிங்கிறத கேவலேன காயேன கேவலேன மனசா கேவலையா புத்தியா கேவலைஹி இந்திரியைஹி அப்பி அதனாலேயும் அர்த்தம் இந்திரியங்களாலும் கண்ணாலையும் காதாலயம் மெய்வாய் கண்மூக்கு செவி இவைகளாலும் கர்மேந்திரியங்களாலும் எல்லாம் ஈஸ்வரனுக்காகத்தான் பண்றேன் எதுக்காக பண்றதுன்னா ஆத்ம சுத்தையே கர்ம குர்வந்தி அந்த கரண சுத்தி மனம் சுத்தமாகணுங்கிறதுக்காக மனத்துக்கண் மாசு இல்லாதவனாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா அறங்களையும் அனைத்து அறங்களையும் அவன் கடைபிடிக்கிறான் இது திருக்குறள்ல இருந்து நான் உங்களுக்கு மேற்கோளா சொல்லிருக்கேன் மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற அது எப்படி செய்யணும்னா சங்கம் தா பற்றை துறந்து உடலை பயன்படுத்தணும் உடலை கவனிச்சுக்கணும் ஆனா உடல் பற்று உலகப்பற்று எந்த பற்றும் வேண்டாம் பொருள்ல பற்று பற்றற்று பணி புரிவது என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படிங்கிற ஒரு மனோபாவனையோட செய்யப்படுவதத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்ணியிருக்கார் பற்றை துறந்து மன தூய்மைக்காக யோகிகள் எப்பொழுதும் உடம்பாலையும் மனசாலையும் புத்தியாலையும் இந்திரியங்களாலையும் பகவானுக்காகவே கர்மாக்களை செய்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இதுதான் கர்ம யோகம் காயே நமனசா புத்தியா கேவலை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 ஹரிவோ